रूपाय <coughs> <क्रिष्णाया क्रिष्टकारिने coughs> नमो கிருஷ்ணாய वेद्याय நமோ बुद्धि கவேணே <coughs> கிருஷ்ணாயலோக்கி ரஜாஸ்கேஷி முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோ निरुच्यते சவவனியமரா பவனப்பாவனோன कामकृतकांतः காமகா காம காமப்ப பார்த்துட்டோம் இந்த அனல சப்தம் வரைக்கும் அர்த்தம் பார்த்துருக்கோம் ந அலம் பரியாப்தம் அஸ்ய வித்தியதே இது வா அனலஹா பகவான் நிறைவானவர் அப்படின்னு அர்த்தம் இதனுடைய அர்த்தம் அதாவது அக்னி பகவான் எப்போவும் அக்னி ஸ்வரூபமாக இருக்க எவ்வளவு கொடுத்தாலும் அவரை நிறைவு செய்ய முடியாது அக்னி பகவானுக்கு எத்தனை எரிபொருளை கொடுத்தாலும் எரிச்சுட்டு திரும்பவும் எரிக்கிறதுக்கு தயாராக இருப்பார் அதை வந்து நம்ம ஆசையோடு விடுவோம் கீதையில் பகவத்கீதையில் அக்னி மாதிரி ஆசை எவ்வளவு கொடுத்தாலும் போகிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தமாக எடுத்துப்போம் அதாவது ஆசை வந்து எவ்வளவு அனுபவித்தாலும் அழியாது அப்படிங்கிறதுக்கு அந்த திருஷ்டாந்தத்தை சொல்லுவோம் ஆனால் இங்கே அக்னியை எப்படி சொல்கிறோன்னு கேட்டால் நீ எதையும் கொடுத்து அதை நிறைவு செய்ய முடியாது ஏன்னா அது எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கிறது இது பகவானுக்கு லக்ஷணம் இப்போ அனல சப்தம் வந்து பகவானுக்கு அனல சப்தத்தை வந்து காமத்துக்கு உபயோகப்படுத்தியிருக்கோம் பகவத்கீதையில் தூமேனாவிரியே வன்னி யாதோமலினோோல்பேனாவர தேதமாவூரேண அனலேனச்ச காமருப்பேண கௌந்தேய துஷ்பூரேண அனலேனச்ச அப்படின்னு படிக்கிறோம் அங்க அனலசப்தம் வந்து காமத்துக்கு அனலா காமஹா எவ்வளவு அனுபவிச்சாலும் ஆசை அடங்குறதில்லை திரும்ப திரும்ப ஆசைப்பட்டுட்டே இருக்கும் எத்தனை பணம் சம்பாதிச்சாலும் திருப்தி வர்றதில்ல எத்தனை பேர் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தினாலும் திருப்தி ஏற்படுறதில்லை அதுக்கு அதை உதாரணமாக சொல்கிறோம் அந்த கான்டெக்ஸ்ட்டில் சொல்கிறது வேறு இந்த காண்டெக்ஸ்ட்டில் அப்படி இல்லை நீ எதை கொடுத்தும் பகவானை திருப்திப்படுத்த முடியாது ஆனால் பகவான் எப்பவும் திருப்தியாக இருக்கார் நீ நெருப்புக்கு ஒன்றையும் கொடுக்கலேங்கிறதுனால நெருப்பு என்னவங்ககிட்ட வந்து அழவாக போகிறது அக்னி எப்போவுமே பூர்ணமாக இருக்குதுங்கிற அர்த்தத்தில் அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லியிருக்கு என்ன அலம் பரியாப்தம் அசை வித்தியதே இதுவா அனலஹா நிறைவானவர்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது ஆக இதில் என்னெல்லாம் அர்த்தம் இருக்குது ஜீவகா அப்படி ஒரு அர்த்தம் அகந்தஹ மனமற்றவர்னு ஒரு அர்த்தம் அப்புறம் நிறைவானவர்னு ஒரு அர்த்தம் மூணு அர்த்தம் கிடச்சிருக்கு இனி அடுத்தது படிக்கலாம் காமஹா அப்படிங்கிற நாமத்துக்கு காமனே நம அப்படிங்கிறது காமானு படிக்கலாம் காமானு ஹந்தி முமுட்சூணாம் பக்தானாம் ஹிம்சகானாம் ச இமஹா காமானு காமானுன்னா ஆசைகளை எத்தனையோ ஆசைகளையெல்லாம் இருக்குது நம்ம ஆசைகள் தான் நமக்கு துன்பத்துக்கு காரணம் அந்த ஆசை நிறைவேறாத வரைக்கும் மனசில் துக்கம் அது இந்த எனது சஞ்சலமாக இருந்துகிட்டே இருக்கும் கடவுள் எப்போ நிறைவேற்றி கொடுக்க போகிறாரோ தெரியலையே ஆசை வரும்போதே சந்தோஷம் போயிடுறது ஆசை மனசில் உற்பத்தி ஆற அமைதியும் இன்பமும் தொலைந்து விடுகின்றன ஆகவே நம்ம ஆசையை அன ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் புத்தர் சொன்னார்ன்னு சொல்லுவாள் ஆசையே துக்கத்துக்கு காரணம் ஆஷாகி பரமம் ஆஷாஹி பரமம் துக்கம் நைராசியம் பரமம் சுகம் இப்படி ஃபேமஸ் ஸ்லோகம் இருக்குது ஆசை வந்து மனசில் இருக்குமானால் இந்த ஆசைங்கிற இன்னொன்று எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் அதுவும் இன்னொரு டைப் ஆஃப் ஆசை தான் நான் சிரித்தா நீயும் சிரிக்கணும் நான் அழுதாக நீயும் அழு நேற்றிக்கு சொன்னேன் இல்லையா அது மாதிரி அப்போ இந்த ஆசை மனசில் உற்பத்தி ஆகிற போதே மனசில் அமைதி உண் போயிடுறது ஆனால் அந்த ஆசை உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி ஆசை எதுனால் வருது நான் அது கிடைச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இது கிடச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் எக்ஸ்டர்னல் கண்டிஷன் எக்ஸ்டர்னல் கண்டிஷனால தான் வெளி கண்டிஷனை வச்சுக்கிட்டு நம்ம ஆசைப்பட்றோம் இதெல்லாம் வந்து விடுத்தோம்னா எனக்கு பணம் கிடைக்கணும் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அது இருக்கணும் முதல்ல பிரம்மனுக்கே அது வந்துதாமே உபநிஷத்தே சொல்கிறது அவர் தனியாக இருந்தாரா யார் பிரம்மன் அவருக்கு வந்து என்ன தனியாக இருக்கோமேனு கடவுளுக்கே தோண்டிவிட்டோம் இப்படி ஒரு கதை இருக்குது சாஸ்திரத்தில் இப்படி தனியாகவே இருக்கோமே ஒரு துணைக்கு ஆள் வேண்டாமா ஜாயாமே எனக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தால் நன்னாக இருக்குமேன்னு நினச்சாரான் யார் கடவுளே அப்புறம்தான் புரிஞ்சது இதெல்லாம் தேவையில்லை அகம் பிரம்மாஸ்மின் எப்படி அப்படின்னு கடவுளுக்கே இந்த கதின்னான் ஏன்னா நம்ம கதையெல்லாம் கடவுள் மேலே ஏற்றினாத்தான் நம்ம கடவுளும் நம்மளும் ஈக்குவலாக ஆக்க வேண்டாமா அதுக்காக வேண்டி கடவுளுக்கும் ஆசை வந்தது ஆசையே இல்லாதவன் அகாமஸ் ஆப்த காமசிய காஸ்புருகா ஆசையே இல்லாதவனுக்கு நாட்டம் எதிலே இருக்கும் இருக்காது அது மாத்திரமில்லை எல்லாம் அவராகவே இருக்கிற போது அவருக்கு எதுக்கு ஆசை வருது யாரெல்லாம் ரொம்ப அழகாக நகை போட்டுருக்காலோ அவள்லாம் நான் தான்னா முடிஞ்சு போச்சு என்ன நான் போய் கஷ்டப்பட்டு இந்த வைரத்தெல்லாம் வாங்கணுமா என்ன அதுவாக இருக்கிறது யார் அது நான் தானே அந்த வைரமே நான் தான் வைரத்தை போட்டுருக்கிறதும் நான் தான் அந்த வைரம் பட்ட தீட்டாமல் இருந்தபோதும் நான் தான் பட்ட தீட்டினப்புறமும் நான் தான் இப்படி சொன்னோம்னால் நிறைய பேர் பைத்தியன்னு நினச்சிப்போம் ஆனால் எப்பொருள் எத்தன் மெய்த்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதுதான் ட்ரூத் எல்லாம் மாயா மகிமா அண்ணா இங்கே என்ன சொல்கிறார் முமுக்ஷூணாம் காமானுகந்தி பக்தானாம் காமானுகந்தி ஹிம்சகானாம் காமானுகந்தி இது காமகா ஆக மோக்ஷத்தை விரும்புவோர்களுக்கு உலகத்தில் இருக்கிற ஆசையை நீக்குகிறார் இறைவன் என்ன நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம் என்ன பகவான் எனக்கு எதுலேயும் ஆசை இல்லாமல் போயிடும் எதையுமே நான் விரும்புறதுக்கு கூடாது ஆக என்னால் காமான் ஹந்தி ஆக முக்தியை விரும்பவர்களுடைய உலகப் பற்றை நீக்குகிறார் இறைவன் இறைவனிடத்தில் இடைவிடாது பற்று வைப்பவர்களை அவர்களுடைய பற்றை நீக்குகிறார் இறைவன் அப்புறம் இந்த மற்றவனை ஹிம்சை பண்ணணும்னு நினைக்கிறான் இல்லையா இங்கே சொல்கிறார் இது ஒரு புது வியாக்கியம் எப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் பிரைம் மினிஸ்டரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் பிரைம் மினிஸ்டரை டிஸ்டர்ப் பண்ணணும் ஃபனது ஹோம் மினிஸ்டரை டிஸ்டர்ப் பண்ணணும் எப்படியாவது வட்டி குத்தி கொல்லணும் குண்டு வைக்கணும் இப்படியா அமெண்ட்மெண்டெல்லாம் போட்டு எங்களை எல்லாம் படாத பாடுபடுத்துறது ஆகையினால இவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அந்த ஹிண்டுசை எல்லாம் கொல்லணும் அப்படின்னு ஹிம்சை பண்ணணும்னு நினைக்கிறான் இல்லையா அந்த ஹிம்சை பண்ணணும்னு நினைக்கிற இன்னும் ஹிம்சை பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு ஆசை தானே இவங்கள்லாம் அழிஞ்சு போகணும் நாங்களெலாம் தான் வாழணும் எங்கள் மதம் வாழ வேண்டும் மற்ற மதத்துக்காரங்க கோயிலெல்லாம் அழியணும் கோயிலெல்லாம் உடைக்கணும் ஷிர்க் காஃபிர் இல்லை இந்த கோயிலெலாம் ஷிர்க் ஷிர்கெல்லாம் அழிக்கணுங்க நான் அதில் எங்கள் மதம் வாழணும் உலகத்தில் மற்ற மதங்கள் வாழக்கூடாது அப்போ இது மாதிரி நிறைய இருக்குது நம்ம சின்ன அளவில் கூட இம்சப்படலாம் சாமியார் எப்படி இதெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டே இருக்கார் அவருக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு எண்ணத்தையாக எழுதி போடுவோம் ஆசிரமத்திற்கு குண்டு வைப்போம் உன்னை கொலை செய்வோம் அப்படின்லாம் நினைக்கிறான் என்ன யார் நீயும் சாக போகிறேன் நானும் சாக போகிறேன் நீ இப்படி சாகணும்னு நான் நினைக்கிறேன் நான் இப்படி சாகணும் நீ நினைக்கிறேன் நீ வந்து வாழ மாதிரி வாழ்ந்து சாகணும்னு நான் நினைக்கிறேன் சரி இப்படி தான் இருக்கணும்னா இருந்துட்டு போகிறோம் யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்னத்தை சொல்வது அவங்களுடைய ஆசையும் நிறைவேறாமல் பண்ணிவிடுவாரான் அதுதான் சொல்வது ஹிம்சகானாம் காமானுஹந்தி மக்களை பிறரை பிறரை துன்புறுத்த வேண்டும் என்று நினைப்பவனுடைய எண்ணத்தை அழிப்பவர் அந்த எண்ணம் நிறைவேறாதபடி செய்பவர் நம்மளை யாராக பண்ணுவோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஓம் நமோ பகவத்தை மகாசுதர்சனாய தீப்ரே ஜாலாபரீதாய சர்வதிஷோபணகராய ஃபும் ஃபட் பிரம்மணே பரஞ்சோதிஷே சுவாஹா அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகும் நான் சுத்தி வரும் நெருப்பறி ஆரம்பிச்சிடும் ஜாலாபரீத்தாயம் கிருஷ்ணாய ஓம் க்ளீம் கிருஷ்ணாய அது சொல் சேர்த்து சொல்லணும் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜனவல்லபாய பராய பரமபுருஷாய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர தந்திர யந்திர அன் ஔஷத அஸ்திராணி சம்ஹர சம்ஹர மிருத்தோர் மோச்சய மோச்சய ஓம் நமோ பகவத்தை மகாசுதர்சனாய தீப்தே ஜாலாபரீத்தாய சர்வதிஷோபணகரா ஹும் ஃபட் சகசிரார ஹும் ஃபட் பிரம்மணே பரஞ்சோதிஷே சுவாஹா அப்படின்னு நம்ம இங்கே சொன்னோன்னு வச்சுக்கோங்க அவள் பக்கத்துலேயே வர முடியாது சுத்திவிர ஜால எரி ஆரம்பிச்சிடும் ஜுவலா பரீத்தாய சர்வதி க்ஷோபண கராய அப்படின்னு உடனே ஹட்பட் ஜயி சிந்தி பிந்தி ஹந்தி கட்டு இரூராணி இதுக்கு தான் பைரவகான்னு பேர் பீரவஹா ரவஹானா சப்தா அப்படி இல்லை அதுக்கு தான் வச்சிருக்கோம் நம்ம நிறைய காவல் தெய்வங்கள்லாம் அந்த கோயில்லாம் இப்போ தான் நம்ம தான் ரிஷியை போட்டிருக்கோம் பெரும்பாலும் பூதந்தான் நிற்கும் சங்கை வச்சு ரெண்டு இதை வச்சுன்னு பார்த்தாலே ராத்திரி வந்தானு வச்சோங்கலேன் இப்படி பார்த்ததுனால பயந்து ஓடிப்பிடுவோம் அது மீசையை முறுக்கீண்டு அப்படி இருக்கும் ஆக தீய ஆசைகளை அழிப்பவர் தீயவர்களின் தீய ஆசையை அழிப்பவர் அதனால் காமஹா ஆக முமுக்களுடைய ஆசையை இந்த உலகத்தில் எப்போ பார்த்தாலும் அர்த்த காமத்தில் தானே புத்தி போகிறது நிறைய பணம் சம்பாதிக்கணும் நிறைய சுகத்தை அனுபவிக்கணும் அடுத்தது சொல்லப்படுறார் பாருங்க காமான்ிமாக எப்படி முூ காமா முுக் முமுச்சுல்லாடி ஆசை நீமா முடிஞ்சது அடுத்தது காமகாத்த காம காம பிரத பிரபு ஆஹ் காம காமகிருத்து காந்த காம காம பிரபு இத்தனை நாம கேட்டுருக்கு அதில் ஒரு நாம பார்த்தாச்சு பாருங்க அடுத்தது சாத்விக்கம் காமான் கரோதி இது காமகிருத்து காமகிருத்து காமகிருத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டார் சாத்திகா நாம் காமானு முதல்ல என்ன சொன்னார் பக்தானாம் முமுக்ஷூணாம் காமானு ஹந்தி பற்ற ஆசையை நீக்குகிறார் பற்றை நீக்குகிறார் இங்கே என்னதுன்னா சாத்திகா நாம் ஏன்னா கிருஷ்ணரே கீதையில் என்ன சொல்கிறார் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசை என் ஸ்வரூபங்கிறார் நம்ம மனசில் ஒரு நல்ல ஆசை வந்ததுன்னா நல்ல எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும் எல்லாருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல படிப்பு சொல்லித்தரணும் அப்படி நல்ல எண்ணங்கள்லாம் அவர் ஏழைகளுக்கெல்லாம் நிறைய வஸ்திர தானம் பண்ணணும் அந்த தானத்தை அதெல்லாம் நடக்கும்படி செய்கிறாராம் நல்ல ஆசைகளை நல்லவர்களின் நல்ல ஆசைகளை நிறைவேற்றித் தருபவர் நல்லோர்களின் நல்ல ஆசைகளை நிறைவேற்றித் தருபவர் ஆகையினால் காம விரும்பியதை கொடுப்பவர் தர்மமாக கேட்டோமா சுவாமி ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்காக பொருள் கொடுங்கோ அப்படின்னு சொன்னால் கொடுப்பார் நிறைய ஜனங்கள்லாம் சகாயம் பண்ணணும் கொடுப்பார் எல்லாம் பகவான் கொடுப்பார் வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய் ஆகவே காமக்கிருத்து அடுத்தது காமஹா ஓ இதுவும் உங்கள் தான் பிரத்யும்னா தஸ்ய ஜனகத்துவாத்வா காமஹா காமகான்னு சொன்னால் மன்மதன் மன்மதனை தோற்றுவித்தவன் காமஹா ஜன காமசனகத்துவாத்து காமஹா மகாவிஷ்ணுன்றது தான் மன்மதன் தோன்றினான்னு சாஸ்திரம் புராணங்கள்லாம் சொல்கிறது மன்மதன் வந்து மகாவிஷ்ணுனுடைய புத்திரன் காமதேவன் அப்படி ஒரு அர்த்தம் அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மிணிகிட்ட பிறந்த குழந்தைக்கு பேர் பிரத்யும்னக அவனும் ரொம்ப அழகாக இருப்பான் ஆகினால் அவனுக்கு பேரும் காமக ஆகா பிரத்யும்னகா பிரத்யும்னகாங்கிறது ருக்மிணியின் இடத்துல பிறந்த கிருஷ்ணனுடைய குழந்த அவனுக்கு பேர் பிரத்யும்னகான்னு பேர் தஸ்ய ஜனகத்வாத்வா அவனை ருக்மிணியினிடத்தில் தோற்றுவித்தவன் கிருஷ்ண ரூபமாக இருந்த மகாவிஷ்ணு ஆகையினால அவனுக்கு காமஹா எனது காமகிருத்து காமகிருத்துன்னா என் அர்த்தம் பிரத்யும்நனனை தோற்றுவித்தவன் மான் மன்மதனை தோற்றுவித்தவர் மன்மதன் போன்ற ரூபத்தை உடைய பிரத்யும்னனை ருக்மிணியினிடத்தில் தோற்றுவித்தவர் ஆகையினால் காமகிருத்துக்கு இன்னொரு அர்த்தம் நல்லவர்களின் நல்ல ஆசையை நிறைவேற்றி வைப்பவர்னு ஒரு பொருள் மன்மதனை உண்டா உற்ப மன்மதனுக்கு தந்தை என்பது தோற்றுவித்தவர் காமக்ருத்து காமனை செய்தவர் தோற்றுவித்தவர் அதே மாதிரி பிரத்யும்னனை தோற்றுவித்தவர் என்று அப்படியும் பொருள் சொல்லலாம் ஜனகத்துவாத்வா அப்படியும் இன்னொரு அர்த்தமும் எடுத்துக்கலாங்கிறார் அடுத்தது காந்த காமஹா காமகிருத்து காந்தா மூணாவது இது படித்தோமோ ஆ காமஹா பிரத்யும்னா தஸ்ய ஜனகத்வாத்வா அபிரூபதமஹா காந்த காந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்னென்னா அதாவது அழகு உடையவர்களிலெல்லாம் அழகு மிக்கவன் அப்படின்னு அர்த்தம் அபிரூபத்தமஹா தமஹா அப்படின்னாலே ஒப்புயர் வற்றதுன்னு அர்த்தம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி ரூப தமஹான்னான்னு அர்த்தம் அழகில் ஒப்புயர் இல்லாதவன் அபிரூபத்தமஹா கிருஷ்ணரை வந்து அத்தனை பேர் கொஞ்சிறாங்களே அன்னையிலேருந்து இன்றைக்கு வரையும் கொஞ்சின்னு இருக்காங்க ஏன்னா அவ்வளோ அட்ராக்டிவ் காந்தகான்னு சொன்னால் என்ன அர்த்தம் எல்லோருடைய இந்த சினிமா பத்திரிக்கையெல்லாம் போடுவோம் கவர்ச்சி படம் இன்னும் போடுவான் மோசமாக போட்டு வைப்பான் ஆனால் இவர் என்னென்னா இவர் எல்லோருக்கும் கவரக்கூடியவராக இருக்கிறார் எல்லோருக்கும் பார்க்கணும் பார்த்தது இன்னொரு தினம் பார்க்கணும்னு தோன்றது இல்லையா ஆக காந்தா எப்படி அதுதான் நம்ம மேக்னெட்டுக்கும் காந்தஹான்னு சொல்கிறோம் ஆகவே அது எல்லாத்தையும் இழுக்கிறது இரும்ப இழுக்கிறது அது மாதிரி இவருடைய வடிவம் இருக்கே இந்த ஃபிலாசபியும் சரி இப்போ சைத்தன்ய தத்துவமாக இருந்தாலும் பக்தனுக்கு என்ன அந்த தனது அது ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது அது அவனுடைய ஸ்வரூப்பம் வேறு ஆக கவருகின்றவர் காந்தகான்னா அர்த்தம் அழகாலும் நல்ல எண்ணங்களாலும் பிறரை கவருகிறவர் நல்ல பேச்சால் கவருகிறவர் அழகால் கவருகிறவர் நல்ல எண்ணங்களால் கவருகிறவர் கவரப்படுபவர் அனைவராலும் கவரப்படுபவராக இருக்கின்றவர் ஆகையினால காந்த அடுத்தது காமஹா காம்யத்தே புருஷாருஷா புருஷா புருஷா அிபாங்கி காமியத்தை காம ஆசைய பகவான் முதல்ல ஆசைகளை கொல்லுபவர் ரெண்டாவது ஆசைகளை நிறைவேற்றுபவர் நிறைவேற்றித் தருபவர் ஆசைகளை தோற்றுவித்தவர் அப்படி பார்த்தோம் அப்புறம் பிறரால் ஆசைப்படும் தன்மையை உடையவராக இருப்பவர் இப்போ என்னதுன்னா ஆசையாகவே இருப்பவர் ஆசையே இறைவன் நம்ம மனசில் ஒரு இச்சாசக்தி இருக்கிறதுனால தான் கிரியாசக்தி இருக்கு கிரியாசக்தி இருக்கிறதுனால தான் வேலை செய்கிறோம் இந்த ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ரூபமாக கடவுள் இருக்கிறதுனால தான் நாம் எல்லோரும் செயல் புரியும் அதனால தான் வாழ்க்கை எப்போவும் புத்துணர்ச்சி உடையதாக இருக்கிறது ஆக உடலோடு கூடிய உலக வாழ்க்கை புத்துணர்ச்சி மிக்கதாக இருக்க வேண்டுமானால் நல்லவற்றை அறிந்து நல்லவற்றை செய்ய விரும்பி நல்லவற்றை செய்து நாமும் பிறரும் நல்ல ஆனந்தமாக இருக்க வேண்டும் ஆகவே அது ஒரு எப்பவும் ஃப்ரெஷ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் தேங்காய் எப்பவுமே என்ன ரெஃப்ரெஷ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அடிக்கடி கம்ப்யூட்டரே அப்பப்போ ஸ்டக் ஆயிடுதுன்னா என்ன சொல்கிறோம் ரெஃப்ரெஷ்ஷாக முத்துங்குறோம் அப்போ ரெஃப்ரெஷ்ஷாக போட்டால் பழைய எல்லாம் சரியாயிடுது அதே மாதிரி தான் வாழ்க்கையும் கொஞ்சம் இதாக இருந்ததுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது போ கொஞ்சம் ஓடு கொதி நல்லா குளி அப்புறம் வந்து என்னது நமஸ்காரம் பண்ணு பிரதக்ஷம் பண்ணு பாடு வாயத்திறந்து ஸ்தோத்திரம் சொல் அப்புறம் மறுபடியும் அப்படியே சேர்ஃபுல்லாகிடுவேன் நீ இப்படியே ஏதோ ஒரு மொனோ மொனோட்டனஸ்ஸாக அப்படியே இருந்தால் என்ன சில சமயம் இதாகிடும் அதனால் புருஷார்த்தா புருஷார்த்தாபி அபிகாங்கிபி புருஷார்த்த அபிகாங்கிபி மாற்றி படிச்சுட்றேன் வாழ்க்கையின் குறிக்கோளை நன்கு விரும்புபவர்களால் விரும்புபவர்களின் விருப்பமாக வரியிருக்கிறார் எனக்கு அர்த்தம் அர்த்தோமே பூயா அர்த்தம் பூயாத் சுகம் மே பூ பூயாத் தர்மம் பூயாத் மோக்ஷ மோக்ஷோமே பூயாத் அப்படியே சொல்ல அர்த்தோமே பூயாத் அர்த்தம் வேண்டாம் அர்த்தமே பூயாத் காமோமே பூயாத் ஆக எனக்கு பொருள் கிடைக்கட்டும் எனக்கு புலநின்பம் கிடைக்கட்டும் எனக்கு புண்ணியம் கிடைக்கட்டும் எனக்கு முக்தி கிடைக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஆசை ரூபமாக இருக்கார் பகவான் ஆக விருப்பமாக இருக்கிறார் ஆக புருஷார்த்த அபிகாங்கஷிபிகி காமியத்தை விரும்பப்படுபவராக அவர் இருக்கிறார் ஆக அந்த ஆசையை வளர்த்துக்கொள்கிறதுனால காமியத்தேன்னு சொன்னால் விரும்பப்படுபவராக ஆக எல்லா புருஷாக பகவான்கிட்ட தான் என்ன பண்ணுறோம் பகவான்கிட்ட போய் கேட்குறோம் அவர் கொடுக்குறார் ஏற்கனவே அது காம கிருத்து சொல்லியாச்சு அடுத்ததுலையும் வரப்போகிறது ஆகவே விரும்பப்படுபவராக இருக்கிறார் அவர் ஆசையாகவே இருக்கிறார் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பக்தேபியா காமான பிரகர்ஷே தீ இ காம பிரதா பக்தேபியா பக்தர்களுக்கு காமான ஆஸ் காமானுன்னா காமிய விஷயான் விஷயங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் அதேதான் அந்த அர்த்தத்தில் இங்கேயும் சொல்கிறோம் காமானுன்னா காமிய விஷயான் தன்னுடைய சந்தோஷத்துக்கு வேண்டிய பொருள்கள் விஷயங்கள் மகிழ்ச்சிக்கு வேண்டிய பொருள்கள் இவற்றையெல்லாம் பிரகருகேண தத்தாத்தி பகவான்கிட்ட போய் கேட்டால் என்ன என்ன சொல்கிறார் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் என்னெல்லாம் கிடைக்கும்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே பொக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து எல்லாம் கிடைக்கும் அதனால் பக்தேப்பியா காமான என்ன நாராயணனே நமக்கே பறை தருவான் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவான் இற்றை பறை கொள்வான் கோவிந்தா அந்த பாட்டில் இருக்கே மற்றைனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இப்படி பாடல்களில் ஆண்டாள் பாடல்களை பார்த்தாலும் தெரிகிறது ஆகவே காமான விருப்ப நம்ம கேட்டதெல்லாம் பிரகரிஷேண தத்தாத்தி ரொம்ப நல்லாவே கொடுக்குறாராம் அதை நம்ம கொடுக்க நம்மக்கிட்ட இருக்கிற பணம் தெய்வீகமான பணமாக இருக்கணுமே எங்கேயாவது திருட்டு பணமாக இருந்ததுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற செல்வமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் வீட்டில் மங்களகரமாக இருக்கணும் எல்லாமே அதெல்லாம் பிரகரிஷேண தத்தாத்தி வித் டிவினிட்டி நம்மகிட்ட இருக்கிற வீடோ வீடோ பசுமாடோ எல்லாமே ஒரு தெய்வீகமாக இருக்கக்கூடிய தன்மையோடு நமக்கு அதை வழங்குகின்றவன் அதனால் அவருக்கு பேர் காமப்பிரதாத்திரே நம காமப்பிரதாய நம அடுத்தது பிரபு பிரகர்ஷேண பவனாத் பிரபு பிரகரேஷன் எல்லாவற்றுக்கும் மேலோங்கி இருப்பதால் அவர் பிரபு எனப்படுகிறார் எல்லாவற்றிலும் அதுக்குள்ளே ஊடுருவி பார்த்தா தெரியுது இப்போ கண்ணு இருக்குது நம்ம எல்லாேருக்கும் இந்த கண்ணில் இருக்கிற சக்தியை நம்ம நினச்சி பார்க்குறோமா கால் நடக்கிறதே காலில் இருக்கிற சக்தியை யாருன்னு நினச்சி பார்க்குற இந்த ஒரு ஸ்ட்ரோக் வந்து கண்ணு போய் காது போய் கால் போனால் தெரியறதே அப்போ அதுக்குள்ளே இருக்கிற சக்தி எவ்வளோ தூரம் வேலை செய்ய வேண்டியிருக்குன்னு ஒவ்வொரு க்ஷணமும் நம்முடைய உடம்பில் எல்லாம் வேலை ஒழுங்காக செய்கிறதுன்னா ஏதோ ஒரு சூப்பர் பவர் அதுக்குள்ளே வியாபித்து வேலை பண்ணின்னு இருக்கு அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நான் கொஞ்சம் தன்முனைப்பு காட்டினா எப்படி அடிப்பார்ன்னு தெரியாது எல்லாம் ஒரு ஒரு நாக்கு பேசிகிட்டே இருக்கு நாங்கள் திடீர்னு எழுத்துனு என்ன கூட நாக்களை சக்தி இருக்குது கேட்குற சக்தி இருக்குது சிந்திக்கிற சக்தி இருக்குது எல்லாத்துலேயும் அவர் ஊடுருவி இருக்கார் அதனால சகசிர சீருஷான்னு எத்தனை தலை இருக்குது முயலோட தலை பாம்போட தலை என்ன கொசுவோட தலை நத்தையோட தலை பல்லியோட தலை இதெல்லாம் யோசிச்சு யானையோட தலை திமிங்கிலத்தோட தலை அதோட கண் அதோட மூக்கு எல்லாம் யோசித்து பார்த்தா இதாக நம்மளால் இது பண்ண முடியுமா இதனுடைய இதெல்லாம் எப்படி இயங்கின்னு அந்த சக்தியை நினச்சி பார்க்கணும் அதுக்கு தான் சொல்கிறார் பிரகரிஷேண பவதி எல்லா அனைத்திலும் மேலோங்கி இருப்பவர்னு அர்த்தம் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருளினுடைய தன்மைகளிலெல்லாம் மேலோங்கி இருப்பவர் அதனால தான் அவருக்கு பேர் பிரபுன்னு பேர் பிரகரிஷேண பவனாத் அனைத்திலும் மேலோங்கி இருப்பதனால் அவர் பிரபு எனப்படுகிறார் பிரபவே நமஹா அடுத்தது யுகாதி கிருத்யுகாவர்த்த நைக மாயோ மகாசன அதிருஷ்யோ வக்தரூபச்சிதனந்தித் யுகாதிகாவசன அதிருஷ்யோ வக்தூபச்சி அனந்தஜித் இங்கே பாருங்க கீழே ஒரு ஃபுட் நோட் இருக்கு இதில் இதையும் சொல்ல காமக்கருத்துக்கு அர்த்தம் காமான் கிருந்த காமக்கடி காமா இது படிச்சோம் நமக்கா கர்த்தி காமகன் காமான் கிருந்த காமகன் கட்டுத்தேன கே கட்டுத்தேன்கிருந்த நிறைய ஓகே நிகிருந்ததி அதாவது காமான் காம க காமத்தை வெட்டுபவர் அப்படிங்கிற அர்த்தத்தையும் சொல்லலாம் அப்படி ஒரு அர்த்தம் போட்டிருக்கார் இதுவராக போட்டிருக்கார் அப்புறம் வந்து பாருங்க க பிரம்மா ஆ விஷ்ணு அப்போ கானு விருத்தி சந்தி அகாரமும் அகாரமும் சேர்ந்தா ஆகாரம் ஆகிடுறது அஹா விஷ்ணு கா மாங்கிறது மகாதேவ காமசப்தத்துக்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு பேர் கேசவனுக்கு அப்படி தான் வரும் கா ப்ளஸ் இ பிளஸ் ஷா அதுவும் பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன் வரும் கேசவ சப்தத்துக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் கா பிரம்மா ஆ விஷ்ணு மா மகாதேவ திரிதேவ ரூபம் காமஹாங்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இப்படி போட்டிருக்காரு இன்னும் நிறைய இருக்குது நம்ம ராமானுஜர் வியாக்கியானமோ மத்வாச்சாரியர் வியாக்கியானமோ மற்ற வியாக்கியானங்களோ பார்க்குறது இல்லை அதெல்லாம் நிறைய அர்த்தங்கள் போட்டுன்ட்ருக்காங்க நம்ம ஃபோக்கஸ் சங்கரபாஷ்யமாக இருக்குது சில சமயம் நான் தேவைப்பட்டால் மற்றதையும் சொல்கிறேன் சரி படிக்கலாம் யுகாதே காலபேதஸ்ய கர்த்திருவாத் யுகாதிக்கிருத் யுகாநாம் ஆதிம் ஆரம்பம் கரோதிவா யுகாதேகே யுகாதேக யுகம் முதலானவைகள் காலபேதா யுகங்களை படைத்தவர்னு அர்த்தம் காலத்தை படைத்தவர் காலத்தை தோற்றுவித்தவர் காலகிருத்து அப்படிங்கிற அர்த்தத்தில் காலபேத கர்த்துவ காலங்கள் பிரிச்சு பிரிச்சு சொல்கிறோமே பக்சாய நம மாசாய நம ரவயே நம திதய நம வாராயண லக்னாய நம ஹோராயை நம காலச்சிரா நமேஷா நமேஷோ நமஷ சகுவீ வாசஸ்பீ முன்னாடி பாத்திரம் அஹயுகா காலபேத காலத்தேதப்படுமே கலா முத்தாச்சாச்சுவாத்தவம்வத்சரச்ச கல்பா மகாநாராயணபுருஷத்தில் பார்த்தோம் கலா முகூர்த்தா காஷ்டா கலாமுகூர்த்தா அகோராத்ராச்ச சர்வசா பகல் ராத்திரி அர்த்த மாசா மாசா பக்ஷம் மாசம் ரித்தவ சம்பத்சராக இப்படியெல்லாம் கற்பிச்சிருக்கார் காலபேதங்கள் மாரிவழி முடிய போகிறது தை மாதம் வரப்போகிறதுங்கிறோம் காலசிய கர்த்தத்வா அது சொல்லலை காலபேதஸ்ய கர்த்திருவாது காலபேதசிய கர்த்தத்வாத் யுகாதிக்கிருத்து அப்படி ஒரு அர்த்தம் இல்லாட்டி யுகானாம் யுகா நாம்னா என்ன யுகங்களுக்கு ஆதிம் ஆரம்பம் யாரிடத்திலிருந்து காலம் தொடங்குகிறதோ ஆரம்பம் கரோத்தி அதாவது காலத்திற்கு தொடக்கத்தை உண்டு பண்ணுகிறார் யாரிடமிருந்து காலம் தோன்றுகிறதோன்னு அர்த்தம் யாரிடமிருந்து காலம் எப்பொழுது தோன்றுகிறதோ சொல்லப்படாது யாரிடமிருந்து காலமானது தோன்றுகிறதோ அவருக்கு பேர் யுகாதி கிருத் ஆக காலபேதஸ கர்த்தத்துவாத்து யுகாதிக்கிருத்து காலான் ஆரம்பம் கரோதி இது யுகத்தை தொடங்கி வைக்கிறார் காலத்திற்கு காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் இப்படி வா போடுகலான் இது நாம் நாம் திருத்தீயம் சதம் இவ்வாறு நாமங்களுடைய முந்நூறு நிறைவு விரிவாக உபதேசிக்கப்பட்டது விவரித்தம்னா வியாக்கியாத்தம் எது திருத்தீயம் சதம் மூணாவது நூறு நாம் நாம் மூன்றாவது நூறு நாமங்களுடைய மூன்றாவது நூறு விவரிக்கப்பட்டது இவ்வாறு நாமங்களுடைய மூன்றாம் நூறு விவரிக்கப்பட்டது அப்படின்னா அர்த்தம் மூன்று முன்னூறு நாமங்கள் விவரிக்கப்பட்டன அப்படின்னு முந்நூறு நாமா முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் இன்னும் எழுநூறு நாமாக்கள் இருக்குது சரி ஆக யுகாதிகரத்தோடு முந்நூறு நாமாக்கள் முடிஞ்சு கொடுத்து அதுக்கு ஒரு கணக்கு வச்சுன்னு இருக்கார் ஏன்னா பாட பேதத்தினால் நாமாக்களில் பேதம் வரும் இது எத்தனாவது நாமாங்கிறதுல இப்போ பூதபவ்ய பவநாத்தாய நமகா அப்படின்னு சொன்னா பூதபவிய பவத் அது எப்படி பிரிக்கிறது நாட்டாய நம சில பேர் ஒரு ஒரு அர்த்தம் சொல்லலாம் அதனால் அதுக்காக சொல்கிறது அடுத்தது யுகானி கிருத்தாதீனீ ஆவர்த்தி இ காலாத்மனா இ யுகாவர்த்தா யுகங்களின் சுழற்சியாயிருப்பவர் யுகங்களை சுழற்றுபவர் அப்படின்னு அர்த்தம் ஆவர்த்தனம்னால் நான் திரும்ப திரும்ப வருது திரும்ப திரும்ப இதே கிருத யுகம் திரைதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் இப்போ நடக்கிற கலியுகமே இருபத்தெட்டாவது கலியுகம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் பழக்கத்தில் சங்கல்பத்தில் அதில் யுகங்களை மீண்டும் மீண்டும் வர்றது நம்ம நினச்சின்னு இருப்போம் இதெல்லாம் புதுசாக வந்திருக்குன்னு ஏற்கனவே இருந்திருக்கும் அது நமக்கு தெரியாது சில இதெல்லாம் சொல்லுவார் இதுக்கு முன்னால் கலியுகத்தில் இதே வருஷத்தில் நாம் இங்கே உட்காந்துருந்துருக்கோம்பா இதே மாதிரி இனி ஒரு கலியுகம் வரும்போது இதே இடத்துல உட்காந்துருக்கோம்பா அப்படிலாம் சில பேர் சொல்லுவார் அப்படி நடந்ததே திரும்ப திரும்ப நடந்துன்னு இருக்கும் ஒரு தத்துவம் அப்படி ஒரு திங்கிங் இருக்குது ஆகா யுகானி யுகானின்னா என்ன அர்த்தம் கிருத்தாதீனி துவாபரம் த்ரேதா கலி முதலானவைகளை ஆவர்த்தயத்தீ ஆவர்த்தயத்தின்னா என்ன அர்த்தம் நிச்சு அதை சுழட்டின்றே இருக்கிறவர் திரும்ப திரும்ப அதே வந்துட்டு இருக்கு சொல்கிறோம் இல்லையா ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நாலாந்தேதி முப்பத்தொன்னாந்தேதி அப்புறம் என்னது பழைய எப்படி ஒன்றாந்தேதி இதே மாதிரி தான் அமாவாசை அப்புறம் என்னது பௌர்ணமி திரும்பவும் என்ன அமாவாசை சுத்தின்ண்டே இருக்குது கால கிரீடத்தி காலா பிரவர்த்த சுத்திகண்டே இருக்கு ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம் இது மாதிரி சுத்திக்கின்றே இருக்கு காலச்சக்கரம்னே பேர் இந்த மகாபாரதம் அந்த இதுவும் எடுத்தாங்களே அப்போ பார்த்தாலும் காலச்சக்கரம் சுழல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவார் பின்னால் இருந்தது வியாசர் பேசுகிறேன் காலதேவன் பேசுகிறேன் அப்படின்னா அது மாதிரி தான் ஆக கிருத்தாதீனி கிருத்தம் முதலான ஆவர்த்தயதி சுழலும்படி செய்கிறார் எப்படின்னா காலாத்மனா காலஸ்வரூபமாக இருந்து கொண்டு ஆகையினால் அவருக்கு பேர் யுக ஆவர்த்தா யுகானி ஆவர்த்தயதி யுகாவர்த்தா இது வந்து என்ன தெரிகிறது யுகசப்தம் வந்து நபும்சுகலிங்கம் தெரிகிறது புல்லிங்கமாகவும் இருக்கலாம் யுகம் யுகே யுகானி யுகம் யுகே யுகானி தித்தியா பக்தி பகுவச்சனம் யுகாநீங்கிறது யுக அக்காராந்த நபும்சகலிங்குக இப்படிதான் இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும் யுகசப் ஃபலம் ஃபலே ஃபலான மாறி யுகம் யுகே யுகா யுகம் யுகே யுகா அஹ் ரெண்டாவது யுகாநீருக்கே ட்வித்தீய விதிபனம் அதை எடுத்துக்கணும் யுகா கிருத்ததீன ஆவர்த்தி கனப்பேண காலாத்மன காலாத்மனா யுகா ஆவர்த்தி யுகாவர் நாம விஷ்ணோ அப்பரம் நாம யுகாவர் ஜனம ஆவர ஆவர்த்தனா சுழல் நமக்கு தெரியும் துரியோதனாவோதனன் வந்து சுழலாக இருக்கான்னு அந்த நதியில் சொல்கிறோம் NAMA அது நதிக்கு விசேஷணும் அதனால் ஆவர்த்தனி ஆவர்த்தன அடுத்தது நைக்கமாயோ மகாஷன ஆஹ யுகாதிகாவோ மகாஷன காம காமகாந்த காம காம பிரத பிரபு யுகாதிகோ நைக்கமாயோ மகாஷன யுகாதிகாவ நைக்கிய படிக்கலாம் ஏகா மாயத்தை ப்வீ மாய வஹத்தி மாயோனய நலோபா நகார அனுபந்தரப்பி நகார பிரதிஷேதவின வித்தியமான நிறைய இடத்துல கிராமர் பாயிண்ட் சொன்னால் நான் அதை ஸ்கிப் பண்ணிவிடுறேன் ஏன்னா நமக்கு கிராமர் நிறைய பேருக்கு தெரியாததுனால என்ன சொல்கிறார் ஏகா மாயா மாயா ஒரு மாயா ந வித்தியே ஒரு மாயை இல்லை எப்படி இருக்குண்ணா பஹ்வீகி மாயா வகதி பல மாயைகளை இவன் பகு தாங்குகிறான் அதனால் இவனுக்கு என்ன பேருனா நான் ஏக்க மாயா ந ஏக்க மாயா ஒரு விளையாட்டாக பண்ணுறான் ஆளை பார்த்தா ஒல்லையாக இருக்கான் பெரிய பெரிய மல்லெண்ணெல்லாம் அடித்து தூக்குறான் இல்லையா கிருஷ்ணன் ஆளை பார்த்தா இப்படி இருக்கான் சின்னன்று இருக்கான் அப்படிதான் படத்தில் பார்க்குறோம் நாம் ஆனால் பெரிய பெரிய முஷ்டிகாசுர சானூர மல்ல யுத்த விசாரதா என்னமா கம்சார வைரிணே நம திருணீகிருத திருணாவர்த்தா என்னமா யமலார்ஜுன பஞ்சனா என்னமா உத்தால தால பேத்திரே ராமர் வந்து பதினாலாயிரம் வீரர்களை ஒருத்தராக அடிக்கிறார் கரதூஷணாதிகளையெல்லாம் ராமாயணத்தில் பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது சூர்பனக வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு போகிறா அவள் வந்து சீதையவே பிடிக்க போகிறா அவள் வந்து அவன் சூ சூர்பனகை அவர் சொல்கிறார் அவளை விரூபி ஆக்கிடுங்கிறார் ராமர் அவன் விரூபி ஆக்கின உடனே மூக்கு காதெல்லாம் வெட்டின உடனே அவள் போய் நேராக இவங்கள்ட்ட போய் கரதூஷணிகள்கிட்ட அங்கே போய் கத்தராவோ அவன் எல்லாருமா சேர்ந்து படையெடுத்துன்னு வரான் பதினாலாயிரம் பேர் வரான் அப்போ லக்ஷ்மண்கிட்ட சொல்லி சீதையை பார்த்துக்கோ சொல்லிவிட்டு ராமர் ஒருத்தராக நின்றுன்ட்டு எங்கேருந்து தான் இந்த வெப்பன்ஸ் வந்ததோ தெரியாது அதில் வெப்பன்ஸ்லாம் வரேன்னு இருக்கு இத்தனை அவன் போட்டான் இவன் இத்தனை பதில் போட்டார் ராமர்ன்னு இருக்கு இவ்வளவு ஆயுதங்கள் எல்லாம் எரிஞ்சு அத்தனை பேரையும் கொள்ளுறார் பதினாலாயிரம் ராட்சஸர்களை கொண்டு விடுறார் ஏதோ ஒரு நாமாக கூட இருக்கு சதுர்தசை ல ப சதுர்தகசிர ராட்சசர்கள் இந்த வடுவூர் ராமர் கோயிலில் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதே சொல்லுவோம் அதெல்லாம் அஷ்டோத்திரம் அந்த ராமாயணம் ஆரம்பித்தா ராமாயண கதை முழுக்க அந்த அஷ்டோத்திரத்தை நூற்றி எட்டு நாமாக்கள்லேயே ராமாயணம் வந்துடும் அதை நிறுத்தி நிதானமாக அந்த பட்டாச்சாரியர் சொல்லுவார் ஒரு காலத்தில் கேட்டிருக்கோம் அப்படி நூற்றி எட்டு திருநாமங்கள்லேயே ராமாயண கதையே வந்துவிடும் இப்போ இங்கே எதுக்கு இதெல்லாம் இறைவனுடைய மாய ராமாவதாரமாக இருக்கட்டும் கீதையில் தான் பகவான் சொல்கிறார் ராமசஸ்திரபிருதாம் மகத்து ஆயுதம் ஏந்தியவர்களுள் நான் ராமனாக இருக்கிறேன் கீதையில் சொல்கிறார் கிருஷ்ணர் அதே மாதிரி சேனை தலைவர்களுள் நான் முருகனாக இருக்கிறேன் சேனானி நாம் அகம் சஸ்திரபருத்தாம் அகம் ராமஹா இப்படி சொல்கிறார் அப்படியே அவதாரங்கள்ல எல்லாம் ஹிரண்ய கசிப்பூ அவதா நீக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி ஒரு மாயையா ரெண்டு மாயையா இறைவனுடைய மாயைகளுக்கு மாயான்னா இந்த இடத்துல லீலான்னு அர்த்தம் விளையாட்டு அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே ஷரண் நாங்களேன்னு கம்பரும் பாடியிருக்கார் முதல் பாடல் ஆஹ ஏக மாயா ந ஒரு மாயை இல்லை பல மாயைகள் பஹ்வி மாயா மாயா பஹ்வி மாயா வகதி இது ந ஏக்க ஒரு மா ஒரு லீலையா ரெண்டு லீலையா இறைவனுடைய லீலைகளுக்கு எல்லையே இல்லை அதுக்கு கிராமர் இருந்த நங்கிறதுக்கு ந லோப்பா நய்யா நயா நய்ய நஞ்சு சமாசத்தில் ங்கிறது வந்து லோபார்த்தத்தை கொடுக்கறது அப்படி சொல்லுவார்கள் இது வந்து பாணினிய சூத்திரம் இது நகாரலோப்பாக நபதி நாங்கிறது வந்து அந்த ஞக்காரம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நாங்கிறதுக்கே தனி வேல்யூ இருக்குங்கிறார் நபதி ஞகார அனுபந்த ரஹித்தசியாப்பி நஞ் நஞா அப்படின் இருக்கே நகாரலோப்பாரம் போடணும்னு அவசியமில்லை எல்லாம் நீங்கள் ரொம்ப கவலைப்படாங்க நான் சொல்கிறேன் நகாரலோப்பாக நபதி ஞார அனுபந்தரகிதாபி நகார பிரதிஷேதவாச்சினா வித்தியமானத் வித்தியமான அதாவது நாங்கிறதுக்கே பிரதிஷேதவச்சனம் அப்படிங்கிறார் அதாவது ஒருமாயை இல்லை ஒரு மாயும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல இப்போது ஒரு மாய இல்லைப்பா ஒரு விளையாட்டு இல்லை அப்படின்ன அர்த்தம் ஒரு விளையாட்டும் இல்லைன்னு அர்த்தமா பல விளையாட்டுன்னு அர்த்தமா அந்த அர்த்தத்தை சொல்கிறார் சங்கராச்சார் அதுக்கு விளக்கம்னு சொல்கிறார் ஒன்று இல்லைப்பா இப்படின்னா என்ன அர்த்தம் பலன்னு அர்த்தம் ஒன்றும் இல்லை என்னால் என்ன நகாரத்துக்கு லோபம் அர்த்தம் இல்லை இங்கே அப்படிங்கிறார் நகாரத்துக்கு லோப்பார்த்தம் இல்லை ஞார அனுபந்தரவி நகேதவாச்ச வாச்சினா வித்தியமானத்து இப்படி படிக்கணும் ஜக்கா ஞார அனுபந்த அனுபந்தரவி நகார பிரதிஷேதவாச்சினா வித்தியமானத்து நகாரலோபா நபதி நகாரலோபார்த்தத்தை கொடுக்காது பகுவர்த்தத்தை கொடுக்கறது அதனால தான் முன்னாடி போட்டிருக்கார் ந வித்தியத்தை ஏக்கா மாயா ந வித்தியத்தை ஒரு மாயை இல்லை பலமாயை அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும் ஆ ஒரு மாயும் இல்லை அப்படின்னு எடுத்துக்காத ஒரு மாயையாக பண்ணாமல் ஒரு லீலையாக பண்ணினான் பகவான் அன்னைக்கும் பண்ணால் இன்றைக்கும் பண்ணின்ட்டுருக்கான் பணம் இருந்தாலும் தப்பு பண்ணவன் தப்பிக்க முடியாதுங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்படுது உண்மையாக இல்லையா இன்றைக்கு நிரூபிக்க பணத்தால் எல்லாத்தையும் சாதிச்சு விடலாம் அப்படின்னு பயந்து போகிறவானா இல்லையா இன்றைக்கி முடியாது பகவான் என்ன நினைக்கிறாரோ தெரியாது ஒரு பைசாவும் இல்லாதவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவார் வேறு வேறு ஒரு கண்ட்ரியவே விலைக்கு வாங்குற அளவுக்கு ஒருத்தன் பணம் இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது நடக்கிறதா இல்லையா அது மாத்திரம் இல்லை ஒரு பைசா கூட யார்கிட்டருந்தும் எதையும் பெறாமல் தேசத்துக்கு நல்லபடியாக நல்ல காரியத்தை செய்யறதுக்கு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வர முடியுங்கிறதுக்கும் பிரமாணத்தை பார்த்துட்டுருக்கோமா இல்லையா பார்த்துருக்கோம் நமக்கு அதாவது நமக்கு என்னென்னா நமக்கு கஷ்டம் வரப்படாது இப்போது செத்து போகிற நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தால் என்ன இனி வருங்கால தலைமுறையில் கஷ்டம் இல்லாத மக்கள் வாழட்டுமே அதுக்கு நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டா என்ன குறைஞ்சா அப்படி என்ன சொத்துக்காக எல்லாம் பண்ணி விட்டாங்க நம்மளை அரசாங்கம் என்ன நம்ம சாப்பாட்டுக்கு இல்லாமையாக பண்ணிடுத்து இன்னும் நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னும் அடுத்த ரெண்டு ஜெனரேஷன் ரொம்ப நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு சொன்னால் நம்ம கஷ்டப்பட்டால் என்ன குறைஞ்சா போயிடுவோம் ஜனங்களுக்கு அதெல்லாம் இல்லை நான் எனக்கு தான் இப்போ கஷ்டமே கூடாது அப்படி பண்ணி நினச்சவனுக்கு தான் நிறைய கஷ்டம் வரும் கஷ்டம் வரட்டும் எனக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை இன்னும் சந்தோஷமாக வாழட்டும் தர்மமாக வாழட்டும் அப்படின்னு நினைக்கட்டும் தான் பகவானோட லீல விளையாட்டு அதுதான் புரிஞ்சுக்கணும் ஆக நலோப்ப நகாரலோபோபோபார்த்தா நபத்தின்னு அர்த்தம் அடுத்தது அடுத்தது படிப்போம் மகாசன அப்போது யுகாதிக்கிருத்து யுகாவர்த்தா நைக்கமாய அடுத்தது மகாசன மகதனம் அசி மகாசன கல்பாந்தே சர்விரசநாத் அசனான்னு சொன்னால் சாப்பிட்றவன் அர்த்தம் சாப்பிடுகிறவர் அப்படின்னு அர்த்தம் அஷ்நாதி அசனா சாப்பிட்றவன் அசன அது அல்ப அசன கொஞ்சம் தான் சாப்பிட்றான் ரொம்ப சாப்பிட மாட்டேங்கிறான் அல்பாசன ஆனால் இது என்ன மகாசனா எவ்வளோ இப்போ ஏடு இட்லி எடுத்துவிட்டேன் அத்தனையும் சாப்பிட்டு இன்னும் கொண்டாங்கிறான்னு ஏதோ ஒரு ஜோக்கு போட்டான் இல்லையா ஏ கணக்கு தப்புன்னா சரி முதலேருந்து ஆரம்பிப்போம்ட்டான் அவன்கிட்ட என்ன பண்ண முடியும் மகாசன நீ ஐம்பது இல்லை இல்லை இது இப்போ வந்து ஐம்பது இட்லி சாப்பிடணும் ஐம்பது இட்லிக்கோ இன்னும் வச்சுக்கோன் நூறுன்னு வச்சுக்கோன் அப்போ நூறு இட்லி சாப்பிடணுன்னா திடீர்னு எழுபத்தஞ்சில் வந்து இல்லை நீ நீ எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு தான் ஆகிருக்கு எழுபத்தஞ்சு ஆகலைன்னா சரி பரவாயில்ல உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் பிகினிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுன்னா மகா அசனகா ஆனால் இந்த இடத்துல மகாஷனகனா என்ன அர்த்தம்னா இந்த உலகத்தையே முழுங்கிடுவார் கடவுள் நினச்சா கடலை வற்ற செய்வார் பூமியை வந்து நெருப்ப பூமியை தண்ணி ஆக்கி விடுவார் என்ன ஒவ்வொரு நிமிஷமும் இப்போ வந்து பாருங்களேன் மார்கழி மாதம் இப்படி வெயில் அடித்து பார்த்துருக்கீங்களா மார்கழி மாதம் இப்படி வெயில் அடிக்கிறது ரெண்டும் கட்டம் குளிரதுன்னு சொல்லுவேடா வெயில் அடிக்கிறதுன்னு சொல்லுவேட வெதர் எப்படி இருக்குது அப்படியே எப்போ அப்படியேவா இருக்கும் பூமி பூமியை சுற்றிகிட்டே இருக்கப்பா எத்தனையோ கோடங்களோட கனெக்ஷன்லாம் இருக்குது இது எங்கே போயின்ட்டுருக்கு ஸ்பேஸில்னு யாருக்கு தெரியும் இதோட மூமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்குன்னு ஏதோ பூகோள சாஸ்திரி இருக்கான் அது எப்படி போகிறதுனு தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர ஏன் இப்படி போகிறதுன்னு சொல்ல முடியுமா ஹவு வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒய்ங்கிறதுக்கு யார் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எப்படிங்கிறதுக்கு வேணால் விளக்கம் சொல்லலாம் ஏங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல முடியவே முடியாது அதனால் அதை வேடிக்கை பார்க்க கற்றுக்கணும் பார்த்துட்டு இது ஏன் அப்படி இருக்கு அதே அப்படி இருக்குன்னு அது அப்படித்தான் இருக்கும் ஏன் வயசானால் முடி நரைக்கிறதுன்னு அதை அப்படி தான் நிறைக்கும் அதுக்கப்புறம் ஏன் வருது அப்படி வருதுன்னா அது நம்ம மாற்றணும்னு வேணாம் யோகா பண்ணு தலைகீழா நெல் ஆஹா மகதனம் அசை இத்தி மகா அசனஹா கல்பத்தின் முடிவில் என்ன பண்ணுறார் சர்வகிரசனஹா எல்லாத்தையும் அனைத்தையும் விழுங்குகிறார் விஸ்வரூப தரிசனம் பார்த்துங்கோ பீஷ்ம துரோண சூத புத்திரஸ்ததாசௌ வந்து கிருஷ்ணர் வாய தரக்கிரான் விஸ்வரூபத்தில் அத்தனை உள்ளே போயின்னு இருக்குண்ணா லேலிஹசே கிரசமான சமந்தாத் காலோஸ்மி லோகக்ஷயகிருத் பிரவருத்தா பிரவருத்தா நான் இந்த உலகத்தை விழுங்கக்கூடிய காலத்தை தொடங்கிவிட்டேன் தோசைக்கு அரைச்சி வச்சது என்ன பண்ணுறதுன்னா உலகமே அழிஞ்சிட்டுருக்கான் தோசைக்கு அரைச்சி வச்சுருக்கியா இதெல்லாம் என்ன பண்ண முடியும் ஆ சர்வகிரசனா எல்லாம் நம்ம தியானம் பண்ணுறோம் அப்போ நமக்கு இதெல்லாம் இப்போயே படித்து வச்சுட்டோன்னு வச்சுங்களேன் என்னெல்லாம் மாற்றம் வந்தாலும் எல்லாம் இறைவனுடைய விளையாட்டுன்னு பேசாமல் அமைதியாக இருக்கும் எல்லாட்டையும் வந்து நல்லதெல்லாம் வரும்போது ஏன்னு கேட்க மாட்டேங்கிறான் எதுக்கு இவ்வளவு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்ல கேட்க மாட்டேங்கிறான் ஏதாவது கெடுதல் வந்தால் ஏன் இவ்வளோ கடவுள் ஏன் கெடுதல் பண்ணுறாங்கிறான் ரெண்டையும் நீ அனுபவிச்சு தான் இரவு வந்தால் பகல் வரும் இன்னும் இப்போ கூட நீ காலம்பரை கூட ஒரு பாட்டு வச்சுருந்தான் இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் வரவு வரும் செலவு வரும் வாழ்க்கை ஒன்றுதான் வாழ்க்கை ஒன்றுதான் எப்போ கேட்ட பாட்டெல்லாம் வைக்கிறான் கடவுள் இருக்கின்றான் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா அப்படிங்கிறான் இன்றைக்கி காலம்புற பாட்டு எல்லாம் அப்புறம் பேசலாம் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதுதான் தெரிஞ்சது நல்லா இருக்கேன் தத்துவம் தானே வேறு எதாவது தில்லாஞ்ச மாதிரி டப்பான் குத்துனா வேண்டாம் இந்த மாதிரினா கேட்போமே ஹஹா சர் கல்பாந்தே சர்வகிரசனாத் எல்லாத்தையும் முடிவு யுகத்தின் முடிவில் எல்லாவற்றையும் அழுகிறார் நம்மளே பாருங்கள் இந்த உடம்பே என்னாருது வயசாக வயசாக சின்ன குழந்தைய அந்த சாகர நேரத்தில் போய் நீ குழந்தையாக இருந்தபோது இந்த ஃபோட்டோவை பாருண்ணா உயிர் போயின்னு இருக்கு ஆஹான்னு எழுத்துன்ட்ருக்கு நீ குழந்தையாக இருந்தபோது எப்படி இருந்த பாரு அப்படின்னா எல்லாம் வந்து ஆடி ஒழுங்குறது கண் காது மூக்கு நாக்கு எல்லாம் உள்ளே ஒழுங்குறது அது தர்மம் அது சந்தோஷமாக ஏற்றுக்கணும் ஆஹா நான் வந்து பிறப்பு வளர்த்ததெல்லாம் நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டேனோ அதே மாதிரி இந்த சுருக்கத்தையும் இதெல்லாம் மூஞ்சி சுருங்கிறது கண்ணெல்லாம் இதாகிறது மங்கிறது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணேன் சந்தோஷமாக அதே ஏன் குறை சொல்கிற நீ அதெல்லாம் பகவானுடைய விஸ்வரூபத்தினுடைய அம்சங்கள் அதில் நீயும் ஒரு பார்ட் பார் என்ஜாய் பண்ண ரச எப்படி இளமையை நீ ரசிச்ச அப்படி முதுமையையும் மகிழ்ச்சியோட ரசி ரசிக்கலாம் சுவாமி முழங்கால் வலி தாங்க முடியலையேன்னா அந்த தாங்க முடியாத வலியும் ரசிக்க பழகு அதுதான் நீ வந்து எதா பண்ணியிருப்பேன் தோவரம் பருப்பு அதிகமாக சாப்பிட்ருப்பேன் துவரம்பருப்பு சாப்பிட்டா முழங்கால் வலி வருமானம் ஆமாம் வரும்னு ஆயுர்வேத டாக்டர் சொல்கிறார் ஓஹோ அது எப்படி விடுறதுண்ணா எப்படி விடுறதுன்னு எனக்கு தெரியாது நீ தான் விடணும் அதுபோல் பாசிப்பருப்பை சாப்பிடுவேன் நல்லா இருக்குமா நான் சாப்பிட்டுப்பார் எல்லாத்தையும் கேள்வி கேட்டுன்னே இருக்காது சாப்பிட்டுப்பார் மகதாச மகாசனாயனமஹா அடுத்த வகுப்பில் நாம் தொடர்ந்து உள்ள நாமாக்களுக்கு அர்த்தத்தை பார்ப்போம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷு மகேஸ்வரம் அனைம் நருஷோத்தமசிரமூர் புருஷோத்தமசிரே சகசந निरुच्यते शिरोरुबाहवे நருச்சியத்தைன்மராமஸ்திஷிபாஹவே सहस्रकोटि சகசிரோட்டியுரிணே நம கோவிந்தநீராஜிக்கு